குடும்பத்தாரிடம் மூன்று நாட்கள் கழித்து வந்த நபி அல்லாஹும் அவர்கள் இனி இன்றிலிருந்து என் சகோதரருக்காக நீங்கள் அடாதீர்கள் என்று கூறிவிட்டு என் சகோதரரின் இரண்டு மகன்களையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் கோழி குஞ்சுகள் கொண்டிருந்த எங்களை அவர்களின் முன் கொண்டு வரப்பட்டோம் முடி சிறைப்பவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவரிடம் கூறி எங்களின் தலையை சிறைக்குச் செய்தார்கள் அபுதாபு நான்கு